வணக்கம் நற்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்காவது செய்தி சேவை பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் சென்னையை அடுத்த போரூர் அருகே தனியார் வாகன நிறுத்தமிடத்தில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து நாசமாகின இதே போல சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையடி வாரத்தில் உள்ள காப்பு காட்டில் ஏற்பட்டது தீயை கட்டுப்படுத்த முடியாமல் வனத்துறையினர் திணறி வருகின்றனர் அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் மக்களவை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார் தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி தொகை நான்காயிரத்தி கோடியை மத்திய அரசு விரைந்து வழங்க வேண்டும் என அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியுள்ளார் இன்று முதல் தமிழகத்தில் சில இடங்களில் இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் எனவும் வெப்பசலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேசத்தில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் மீது கற்கள் வீசப்பட்டதில் ஜன்னல்களின் கண்ணாடிகள் நொறுங்கின கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் மீண்டும் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விமான தீ விபத்து ஏற்பட்ட இடத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்வையிட்டார் அசாம் மாநிலத்தில் விச சாராயம் குறித்து உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது காஷ்மீரில் தேர்தல் பணிக்காகவே ராணுவம் வந்துள்ளது எனவே மக்கள் பதட்டம் அடைய வேண்டாம் என அம்மாநில ஆளுநர் கேட்டுக் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் விசாகப்பட்டினம் அருகே இரண்டு கோடியே எழுபத்தி ஓரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்தி எட்நூறு கிலோ கஞ்சா ஏற்றி சென்ற ஆம்புலன்ஸ் வாகனத்தை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் போலீஸ் துணை சூப்பர்டென்ட் ஒருவர் பலியானார் மூன்று பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் அயல்நாட்டு செய்திகள் ரஷ்யாவைச் சேர்ந்த கலாஸ்னிக்கோ நிறுவனம் ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கிகளை கண்டுபிடித்து சாதனை படைத்தது அதைத் தொடர்ந்து தற்போது தற்கொலை படை தாக்குதல் நடத்தும் மிகச்சிறிய அளவிலான ஆளில்லா விமானங்களை தயாரித்துள்ளது நைஜீரியா நாட்டில் தேர்தல் கலவரத்தில் பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்தியா பாகிஸ்தான் நாடுகளிடையே பதட்ட பதட்டத்தை தணிக்க உதவுமாறு ஐநா சபைக்கு பாகிஸ்தான் கடிதம் எழுதியுள்ளது நேபாளத்தில் காட்மண்டு பள்ளத்தாக்கு பகுதியில் லலித்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் சக்தி வாய்ந்த ஒருவர் பலியானார் அமெரிக்காவிற்கான சவுதி அரேபியாவின் முதல் பெண் தூதராக ரிமா பித்தா பாந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார் சீனாவில் சுரங்க தொழிலாளர்களை ஏற்றி சென்ற பஸ் பிரேக் பிரிக்காமல் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இருபத்தி ஓரு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சீனாவின் தேசிய பாதுகாப்பை பேணும் நோக்கில் பயங்கரவாதம் மற்றும் பிரிவினைவாத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அந்நாட்டுக்கு உரிமை உண்டு என சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் கூறியுள்ளார் வணிகச் செய்திகள் இங்கிலாந்தில் உள்ள விஜய் சொத்து விவரங்களை கேட்டு லண்டன் நீதிமன்றத்திடம் ிய வங்கிகள் மனு செய்துள்ளன கடன் சிக்கியுள்ள நிறுவனமான ஏர் இந்தியாவின் கடன் பொறுப்புகளை கையாள்வது மிகப்பெரிய சவாலான விஷயம் என்று அதன் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான அஸ்வினி லோகானி தெரிவித்துள்ளார் சேமிப்பு திட்டம் மூலம் பொதுமக்களிடம் பணம் திரட்டி ஏமாற்றும் நிறுவனங்களிடமிருந்து வாடிக்கையாளர்களை காக்கும் நோக்கில் மத்திய அரசு அவசர சட்டம் ஒன்றை பிறப்பித்துள்ளது அமெரிக்காவின் முன்னணி டாக்சி நிறுவனத்தின் துணை நிறுவனமான உபேர் ஈட்ஸ் நிறுவனத்தை வாங்குவதில் இந்தியாவின் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ நிறுவனங்களுக்கு மத்தியில் போட்டா போட்டி நிலவுகிறது விளையாட்டுச் செய்திகள் பாகிஸ்தானுடன் விளையாடுவது குறித்து மத்திய அரசு எடுக்கும் முடிவை மதிப்போம் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் விராட் கோலி தெரிவித்துள்ளார் சர்வதேச இருபது ஓவர் கிரிக்கெட்டில் ஆப்கானிஸ்தான் அணி இருநூற்றி எழுபத்தி உலக சாதனை படைத்தது அந்த அணியின் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னையின் எப்சி வரிசையில் வாலிபால் புரோ லீக் தொடரில் சென்னை ஸ்பாடன்ஸ் அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது திரைச்செய்திகள் Screen Scene Media Entertainment நிறுவனம் மூன்று திரைப்படங்களை நடிக்க நடிகர் ஜெயம் ரவியை ஒப்பந்தம் செய்துள்ளது நயன்தாரா கதையின் நாயகியாக நடித்துள்ள ஐரா படம் மார்ச் இருபத்தி தேதியும் சிவ கார்த்திகேயனுடன் நடித்துள்ள மிஸ்டர் லோக்கல் படம் மே ஒன்றாம் தேதியும் வெளியாகிறது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வாழ்க்கையை விப்ரி மீடியா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இப்படத்தை இயக்குநர் விஜய் இயக்குகிறார் இந்த படத்தின் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஓரு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளான நேற்று படக்குழுவினரால் வெளியிடப்பட்டது இப்படத்துக்கு தலைவி என பெயரிடப்பட்டுள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்